நன்றினை வழங்கும் இயர்க்கை இயல் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க பயனுள்ள தகவல்கள் நிறைய கொடுத்துட்டு சரிங்க குழந்தைகள் வளர்ப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உணவு பற்றி அப்புறம் வந்து நோய்கள் வருது எதனால வருது அப்படிங்கறத பத்தி சொல்லி இருந்தீங்க அடுத்ததாக கழிவுகள் பற்றி பேசிட்டு இருந்தோம் கழிவு வெளியேற்றம் அப்படிங்கறது எந்த வகையில் இருக்குறத சொன்னீங்க அதோட தொடர்ச்சியாக இப்ப நீங்க என்ன சொல்றீங்க மலம் கழிக்கிறது பத்தி நிறைய சந்தேகங்கள நிறைய கேள்விகளை எந்த இடத்துல முன்வைப்பாங்க மருத்துவர்கள் அல்லது மக்கள் தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்கன்னா அவங்க நோய் இல்லாம வாழ்றதுக்கான அடிப்படையே இங்கதான் ஆரம்பிக்குதுங்க சொல்லுங்க எல்லார்த்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் காலையில நிறைய பேர் கேக்குற ஒரு அடிக்கடி கேக்குற கேள்வி என்னன்னா காலையில் எந்திரிச்சோன்னா மோசம் வரலங்க எனக்கு ஆமா அப்புறம் போயிட்டு வேற எங்கேயாவது போயிடு ஆஃபீஸ்ல போன இப்படி நலியா உள்ளது அந்த சமயத்துல சரியா இது பண்ண முடியாம இதை அடு அப்படின்னு போயிருது அப்புறம் மறுபடியும் நம்ம வேணுங்கிற சமயத்துல இடம் அது இது அமையாததுனால அது வந்து ஒரு பிரச்சனையா மாறும் அவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் உண்மையான பிரச்சனையே எப்போ கழிவுகள் வெளியேறலையும் அப்பதான் இப்போ உடம்புல வந்து அது திரும்பி அது வந்து விச அந்த விஷத்தன்மை உள்ள இதாக மாற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாங்க எப்படி நம்ம நல்ல தண்ணியவே நல்ல தண்ணியே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் இயற்கையினோட இயற்கை வந்து அப்படிதான் அதனோட இத அமைச்சு வச்சிருக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அது வந்து தன்னை வந்து மாத்திக்கும் இப்ப நம்ம வயிற்றுக்குள்ளயும் ஆமா அதுதான நம்ம நடக்கும் வயிற்றுக்குள்ளயும் அதுதான் நடக்கும் வயிற்றுக்குள்ள நம்ம ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்றோம் வயித்துக்குள்ள தேவையான அளவை விட அதிகமா வயிற்றுக்குள்ள கழிவுகள் தங்கிடுச்சுனா அது என்ன ஆகுனா அதிகமான நேரம் வந்து உள்ள தஞ்சமாறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோ அதுதான் மசாலா பொருள்களும் மசாலா உணவுகளையும் இந்த எண்ணெய் பொருள் எண்ணெயில வறுத்த பொறித்த உறவுகளை சாப்பிட்றவங்களுக்கு வர பிரச்சனைகளே அங்கதான் ஆரம்பிக்குங்க அவங்களுக்கு எல்லாம் தான் அதிக பதிகமா மலச்சிக்கல் இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அது அளவுக்கு மேல ஏதாவது சாப்பாடு வந்து அளவு இல்லாம சாப்பிடறது கிடைச்ச கண்ட நேரத்தில் சாப்பிடுற இந்த விஷயங்களை வச்சிருக்க கண்ட நேரம்ன்றது வந்து நான் சொல்றது உணவு கிடைக்கும் போதெல்லாம் வாயில அவங்க மின்னுட்டே இருப்பாங்க இந்த இத ஆமாங்க அது அது ஒரு மோசமான இதுமாரி நிறைய பேரு எப்படி ஒரு உதாரணம் சொல்லி அவங்கள திட்டுவாங்கன்னா என்ன ஆடு மாதிரி மின்னுட்டே இருக்கிற அப்படின்னு ஆமா உண்மையா வந்து அது தவறான மேற்கோளுங்க தவறான உதாரணம் நீங்க ஆடு மாடுகள் வந்து அசை போடுற பழக்கம் உள்ளது அதுக்கு ஒரு இறைவனுடைய ஒரு அல்லது படைப்பு இயற்கை எப்படி வேணும்னு வச்சுக்கலாம் அது நம்ம வந்து அதுல என்ன ஒரு நல்ல விஷயம் கிடைச்சுக்கனா அது வயசுல இருந்து எதுக்கு அழிச்சு தன்னுடைய உணவம் வந்து மறுபடியும் மின்னு ப்ராசஸ் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கு ஆமா ஆமா ஆனா நாமக்கு அந்த மாதிரியான தன்மை இல்லை நம்ம கிட்ட என்ன செய்யறோம் விலங்குகள் எப்படி எந்த உணவு கிடைச்சாலும் எடுத்த உடனே ஸ்டோர் பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு அப்புறம் அசை போடுதோம் அது பண்ணாம அசை போடுற வேலை இல்லாமே நம்ம என்ன பண்றோம் உள்ள திணிச்சர்றோம் கிடைக்கும் போது நம்ம அது ருசியின் காரணமாகவோ அப்புறம் சில அது விலங்கு பதிவுகள்னு சில பதிவுகள் இருக்குங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் அதுதான் மேலோங்கி நிற்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த உணவு பார்த்தோன்னா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உணவு பத்தி சப்ஜெக்ட் பேசுனா ரொம்ப நேரம் ஆகும் ஒரு உதாரணத்தோட கழிவுகளுக்கு போயிட்டு அதுக்கு வருவோம் பேசுவோம் அந்த உணவு எந்த உணவு பார்த்தாலும் தொண்ணூத்தி மனிதர்களுக்கு அது சாப்பிடணும்னுதான் தோணுங்க ஆமா பழக்கத்தின் மூலமாகவும் மனக்கட்டுப்பாடு மூலமாகவும் நோயை பற்றிய அல்லது உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயத்தின் மூலமா தான் நிறைய பேர் சாப்பிடாம இல்லையா வேற எது சதவீதம் பேர்த்துக்கு எந்த உணவு காலமா நம்ம பரிணாம வளர்ச்சியில மிருகப்பதிவுகள் இருக்கு விலங்கு பதிவுகள் இருக்குங்க என்ன பண்ணணும் கழிவுகள் வெளியேற்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் இன்னைக்கு நினைச்சேன் எந்த நேரத்துல வேணா கழிவுகள் வெளியேறலாங்க ஒன்னும் தப்பில்லைங்க நம்ம டெண்டன்சி அதுக்கான அதாவது மலம் கழிக்கிறதுக்கான தூண்டுதல் உணர்வு வந்தால் அதுக்கு தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அல்லது நம்ம ரெகுலரான ஆஃபீஸோ அல்லது ரெகுலரான ஒரு இடத்துக்கு போறோம் வர்றோனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மலம் கழிக்கக்கூடிய இடத்த வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் இல்லைன்னா காலையில் இருந்துச்சோன்னா எழுந்தோன்னே மோசம் போகணும் கரெக்டா ப்ராப்பரா போயிடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இரவு உணவு வந்து தவிர்க்கறதுக்கோ அல்லது குறைவா இரவு இரவு உணவு சாப்பிட்டு பழகிக்கணும் இதுதான் அங்க கோட்டை விடுறதே இருக்க கூடியது ஒருத்தர் கோடி இருக்குதுன்னா கோடிக்கு இதேதான் கதைங்க அது முக்கியமா மேற்கத்திய நாடுகள் இருக்கிற இருக்கிற மிக மோசமான பழக்கம் ஒண்ணு நம்ம ஊர்ல நம்ம நம்ம ஊர்னு சொல்றது வந்து வழக்க மொழியில நம்ம தேசத்தை நம்ம நாட்ட சொல்றேன் இங்க வந்து பறவி நம் இந்த இந்த நாடு வந்து இந்த உடல் நலத்தை பத்தி பெருசே கவலைப்படாம இருக்கிற நாடு இந்த நாடு இங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் எந்த வியாதியுமே வராது நம்ம நாட்டுல ஓகே ஏன்னா இது வெப்ப பிரதேச நாடு இல்லையா நம்ம எல்லாருமே வந்து வெப்பரத்த பிராணிகள் தானே அப்ப அதனால வந்து வெப்ப ரத்தம் இருக்கிற இடத்துல வந்து எப்பவுமே வெப்ப நிலை அதிகமா இருக்கிற இடத்துல வந்து கிருமிகள் பரவே பரவாதுங்க அதுல தலை தூக்காம இருக்கும் ஒருவேளை அவங்களோட உடம்புல ரத்தத்துல வந்து கிருமிகள் இருந்தாலும் கூட இது பாக்டீரியல் தியரியை பேஸ்ட் பண்ணி வச்சு இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் பாக்டீரியல் தியரின்றது வந்து அது ரொம்ப ரொம்ப ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் அத வந்து கண்டுபிடிச்ச லூயி பாஸ்டர் அதை மறுத்தாரு கடைசியில ஒரு கட்டத்துல ஆமா அது பின்னால வாய்ப்பு இருந்தா பேசுவோம் நினைவு வச்சுக்க வேண்டியது நமக்கு மலம் கழிக்கிறதுக்கான உணர்வு தூண்டுதல் எப்ப வருதோ அந்த இடத்துல ஒரு பத்து அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து அதை அது வந்து உள்ளே தங்கிடும் மீண்டும் அடுத்த இயற்கை சந்திப்போம் நன்றி